السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعيله ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضي له ومن يضليه فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه ودلمات ديما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم الذل والكرام المجد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِلَٰهِ الْمُلْكِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يَخْلُقُ مَا يَشَاءُ يَهَبُ لِمَن يَشَاءُ إِنَاثًا وَيَهَبُ لِمَن يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُذَكِّرُهُمْ ذَكَرًا أَوْ إِنَاثًا وَيَجْعَلُ مَن يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ وَقَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى الَّذِينَ آمَنُوا وَاتَّبَعَهُمْ ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل مرء بما كسب ردين وقال النبي صلى الله عليه وسلم إنكم ستدعون يوم القيامة بأسمائكم وبأسماء آبائكم فأحسنوا أسماءكم உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு எண்ணற்ற அருகொடைகளை பாக்கியங்களை செய்திருக்கிறான் அது உடல் ரீதியான பாத்தியமாக இருக்கலாம் பொருள் ரீதியான பாத்தியமாக இருக்கலாம் ஆரோக்கிய செல்வமாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம் இவ்வாறு நாம் அல்லாமு தந்திருக்கக்கூடிய பாத்தியங்களை எண்ணினோம் என்றால் அதை எண்ணி முடிக்கவே முடியாது குறிப்பிடுகிறான் ீர்கள் என்றால் தரப்பட்ட ஒவ்வொரு பாக்கியமும் வித்தியாசமான பாக்கியம் இவைகளில் அநேகமானவைகளை மனிதர்களுடைய ஆற்றல்களாக மனிதர்களுடைய திறமைகளாக மனிதர்களுடைய இதர சக்திகளால் பெற்றுக்கொள்ள முடியாது வைத்திருக்கின்றான் உதாரணமாக நமக்கு தெனப்பட்டிருக்கக்கூடிய நிறம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த நிறம் நம்முடைய கட்டுப்பாட்டில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தோற்றம் இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை நமக்கு தரப்பட்டிருக்கூடிய அறிவு ஆற்றல்கள் வைத்திருக்கலாம் இவைகள் ஒவ்வொன்றும் அன்றாக போல தரப்பட்ட தனிப்பட்ட ஒரு அருள் ஒரு கருணை ஒரு பாக்கியம் ஒரு செல்வம் ஏதே கருணையாக பாக்கியமாக செல்வமாக இருக்கிறதோ இவைடத்தில் கேள்விகளை கேட்பான் எவ்வாறு சாத்தியமோ எவ்வாறு செல்வமோ அவ்வாறு அதை அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கியாமனால அல்லாஹு நம் அனைவர் கட்ட கேள்விகளை கேட்பான் பல இடங்களில் இதற்குரிய ஆதாரங்கள் வர கேள்வியாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் உள்ளமாக சிந்தன சக்தியாக இருக்கலாம் இவைகள் ஒவ்வொன்றை பற்றிய உங்களிட சில கேள்விகளை கேட்பான் பார்வை அது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது ஒருவன் பிறவியிலேயே செவ்டனாக பிறந்துவிட்டால் முழு உலக வைத்தியர்கள் அவருக்கு அவருடைய போட்டி கேட்கக்கூடிய கட்சியை பிறந்து அவருக்கு பார்வையை கொடுக்க முடியாது இவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அருள் கருணை பாத்தியம் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கேமன்தான் கேட்பான் அது பெரும் பாத்தியமாக இருக்கலாம் ியமாக இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு அறுக்கடைகளை இந்த ஆயக்கூடிய விளக்கத்தில் எழுதப்படுகின்றது நீங்க கடும் சூற்ற கொஞ்சம் குளிர்ந்த நீரை குறித்து இருந்தீர்கள் அந்த நீரை பற்றியும் கேட்கப்படுவீங்க கடும் சூற்ற ஒரு மனத்திற்கு கீழே நிதல் பெறு சகோதரே தாய்மார்களை சகோதரிகளே இந்த பெரும் சிறிய பாக்கியங்களை பற்றி அல்லா கேட்பான் என்றால் இன்னும் எத்தனையோ பெரும் பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் நம்முடைய உடலாக இருக்கலாம் நம்முடைய வாரிபமாக இருக்கலாம் நம்முடைய செல்வமாக இருக்கலாம் இவைகள் அனைத்தை விடவும் ஆக பொறுமற்றி வாய்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் குழந்தை பாக்கியம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பும் அதுதான் அதாவது குழந்தைகள் அவைகளை எவ்வாறு வளர்ப்பது சகோதரர்களே நாம் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம் எது ஏது பாக்கியங்களோ அமைகளை பற்றிய அல்லாஹ் கேட்பான் ஆக நமக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லா தந்திருக்கின்றான் என்றால் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு சம்பந்தமாக அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான் அதனால் நாம் நினைத்த மாதிரி குழந்தைகளை வளர்க்க இயலாது வளர்ப்பதற்கு ஒரு முறை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை நதி சந்தமாக வணிக வந்தம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வளர்த்தை பற்றி மாதிரி நாம் நினைக்க மாட்டோம் உலகத்தில இந்த மார்க்கத்திலையும் விரிவாக தெளிவாக அக்குவியராக ஆதிவியராக சொல்லப்பட்டதே இல்லை அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திட குழந்தைகளுடைய வளர்த்தை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது அல்லாஹ குழந்தைகளை பற்றி கூறுகின்றான் அந்த குழந்தை செல்வம் இருக்கிறது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் எழுத ஆண்களுடைய திறமைகளின் மூலமாக அல்லது பெண்களுடைய அக்கல்களின் மூலமாக அது நம்முடைய கட்டுப்பாட்டில் எழுத அதை குறிப்பிட்டான் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எப்பொழுது மாதை நாடுவானோ எவ்வாறு நாடுவானோ அவ்வாறு அல்லாம் படைப்பான் சொல்லிட்டு கூடதல் தான் அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பான் அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான் அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என இறந்த கலந்து கொடுப்பான் மல்லதர்களாகதிலிருந்து நபிர்கள் கூட விதிவிலக்கம் அல்ல அதற்கு ரூகி பலாசோசனம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பெண் குழந்தைகள் ஆண் குழந்தையே இல்ல அதனால் இப்ராஹிம் அனைதின் பராப்பிரசராம் அவர்களை எடுத்துக் என்றால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளே இல்லை நம்முடைய தலைவர் அடைகின்றோம் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் மலராக ஒரு சில விரும்பு செல்லக்கூடிய நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹும் ஞானம் வந்தால் குழந்தை பாத்தியத்தையே கொடுக்கல பெண்களாக இறந்த கலந்து கிடைப்பது இது முழுக்க முழுக்க அல்லாஹன்னு கட்டுப்பாட்டில் வீட்டிற்கிறான மனிதர்களுடைய கைகளில் மனிதர்களுடைய முடியில் அல்லாஹுக்கு காணுவதான பொருட்கள் சிலருந்து நிறைய பெண் குழந்தைகள் இருக்கும் எப்படியாவது ஒரு ஆம்பளைக்குள்ள கிடைத்தா நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் கிடைமேளை கிடைக்காது சிலருக்கு நிறைய ஆண் குழந்தைகள் இருக்கும் எனக்கு ஒரே ஒரு கும்பலைக்குள்ள கிடைச்சிட்டா போதும்னு நினைப்பாங்க ஆனால் கிடைமேலை கிடைக்காது சிலர்களுக்கு திருமணம் முடித்த ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஏதாவது ஒருப்பதும் இரண்டு குழந்தைகளை கலந்து கொடுப்பதும் குழந்தைகளையே இல்லாமல் மலந்தர்களாக ஆக்குவதும் இது அல்லாஹுடைய பிடியில் இருக்கின்றது மேதான பெரியார்களை சகோதரர்களே ஆக குழந்தைகளை பெற்றெடுப்பதில் அந்த குழந்தைகளை மேலும் தான் பெற்று எடுக்கிறாங்க ஆனா உருவாக்குவது அதற்கு தோற்றத்தை கொடுப்பது அதற்கு நிறத்தை கொடுப்பது அவைகளுக்கு உருவங்களை கொடுப்பது அவன் அனைத்தையும் அல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான் அவைகள் நம்முடைய பிடியில் எப்படி இல்லையோ அதே மாதிரி அந்த குழந்தைகளை வளர்ப்பதும் நாம் நாம் நினைத்த மாதிரி அல்ல குழந்தைகளை வளர்ப்பதற்கு இஸ்லாம் ஒரு நல்ல வழியை இஸ்லாம் ஒரு அழகான முறையை காட்டி தந்திருக்கின்றது இந்த குழந்தைகள் பிறந்து பெற்றது என்றால் அதை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அதனை என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு காட்டியதோடு நபியுடைய காலத்திலே தகாபாக்கிற நூற்று கணக்கான குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அவர்கள் வழிகாட்டியும் இருக்கின்றார்கள் முதலாவது நம்பி அவர்களுடைய உணவருக்கு குழந்தை கிடைத்துவிட்டது என்றால் அவருக்கு இந்த நண்பாராயம் சொல்லுங்க சுக தேவி சொல்லுங்க குழந்தை சாதாரணமான உங்கள்ல மிக பெரிய ஒரு செல்வம் பெரிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலிஹி சலாது அவர்கள்ட்ட மலர் குமார்கள் வளர்கின்றார்கள் அவர்கள் உடனடியாக ஒரு ஆட்சை என்ன செய்யறாங்க அவர்களுக்கு முற்படுத்துறாங்க ஒரு சமைத்த ஆட்சை அவங்க சாப்பிடறாங்க என்ன சாப்பிட மாட்டீங்களா ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க பின்னால விலங்கிட்டு அவர்கள் மனிதர்கள் எல்லாம் அவர்கள் அழகி சலாத்து அவர்களை தரப்போகின்றோம் எடுத்துக்கொள் என்ற சொல்லி அதற்கு இப்ராஹிம் அலேஹி அவர்களை அல்லா நன்மாராயமாக குறிப்பிடுகின்றார் என்ற குழந்தையை நாங்கள் உரவு போகின்றோம் அவருக்கு நாங்கள் பெயரையும் யகையா என்று வைத்து விட்டோம் என்று அதற்கு ஆலேஹி சலாத்து அவர்களுக்கு அந்த நன்மாரா என்று கூறுகின்றான் எந்த அளவுக்கு சூல்வாகி தள்ளல்வாக வரைகல்லம் அவர்கள் பிறப்பிருந்தார்கள் அந்த நேரத்துல அபுலகம் அவன் பின்னாடி விசரா தெரிந்து கொள்ளல்ல அபுலக ஒரு அஜிபெண்மணி தோழ்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தா அபூலகம் அந்த அவர்கள் ஆண் குழந்தை கிடைத்துவிட்டது என்ற இந்த நல்ல செய்தியை துவைப்பா சொன்னதுனால அந்த சந்தோஷத்துல அபூலகம் தன்னுடைய துவைப்பா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைக்கு உரிமை கொடுத்ததாக வருகின்றது அதிகரிப்பட வருது அபுல் அஹபுடைய மரணத்திற்கு பின்னால அப்பா சரதி அல்லாஹு அபுல் அஹபா கனவுல தள்ளி கேட்கிறாங்க அபு லஹப் எப்படி உடல் நிலம எனக்கு பயங்கரமான வேதனை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சிங்க கிழமை எனக்கு என்னுடைய வேதனை அடிமை வந்து இடத்துல சொன்னதனால அந்த சந்தோஷத்துல அவளை நான் நபி அவர்கள் அவர்களுடைய பிறப்பு செய்தியை கேட்டு என்னுடைய அடிமையை உரிமை குற்றதற்காக அல்ல எனக்கு ஒவ்வொரு நாளும் சிங்க கிழமை பிறந்த நேரத்தில் என்னுடைய வேதனை கொஞ்சம் குறைக்கப்படுகின்றது என்று அபூலகம் கூறியிருக்கிறார் அன்பளிப்பாக கிடைத்த இந்த குழந்தைகளில் எங்களை சமூகத்தில் ோம் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க எங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் வந்துச்சு எல்லா இடத்திலேயும் உங்களுக்கு புதிய ஆண்டு வந்தது இது அவங்க முந்த ஒரு காலத்தில் அனுப்புவாங்க நாங்க புதிய வருஷத்தை உள்ளதல்ல எங்கட புதிய வருஷம் வந்த உடனே அல்லது எங்கட ரெண்டு பிறந்த அந்த ரவியோளவல் மாதம் அல்லது ரமதானுடைய மாதம் வந்தா உடனடியா நாங்க எல்லாரும் எச்சர் அனுப்புறது எதற்கு வாழ்த்து சொல்லணுமோ அதற்கு தான் வாழ்த்து இஸ்லாத்துல எதற்கு வாழ்க்கை சொல்ல அனுமதி கண்டா அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது அனுப்பாமிக்கிறது தான் நல்லது மேலும் தெரியார்களே அந்த ரமதானுடைய நோம்பு முடிந்து அந்த களத்திலேயே கண்டா எஸ் படிக்கவே தனியா நேரல் ஒதுக்கணும் அந்த அளவுக்கு எஸ்என்எஸ் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பெருநாளுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் புறகண்டாக்கி என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வர ஆரம்பிக்கும் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் வந்திருக்குது ஒருவருக்கு குழந்தை கிடைக்கிது அந்த மாப்பாவுக்கு வாழ்த்து சொல்லலாம் அந்த உண்மாவுக்கு வாழ்க்கை சொல்லலாம் உங்களுக்கு இந்த குழந்தையில் அல்லாஹ் பறக்க செய்வான மேலான பிரியாட்களை சகோதரர்களே ஆக முதலாவது என்ன செய்வது அந்த குழந்தையை பெற்றெடுக்க தம்பதினர்களுக்கு என்ன செய்யலாம் நன்மாராய செய்திகளை சொல்லலாம் சுபசோபன செய்திகளை சொல்லலாம் குழந்தை கிடைத்த உடனேயே இறந்தாவது அந்த குழந்தையுடைய வடதுக்காவின் பாங்கு இடதுக்காவின் எக்காமல் சில ரிவாயத்துகள்ல நவியவர்கள் பாங்கு மட்டும் சொன்னதா இன்னும் சில ரிவாயத்துகள்ல நவியவர்கள் வலதுக்காக பாங்கும் இடதுக்காக எக்கா மற்றும் சொன்னதாக ரிவாயத்துகள் வருது ஏன் பாந்துடைய காதல அந்த குழந்தை பொறுத்தான் உலகத்திற்கு வருது உலகத்திற்கு வந்தவுடன் முதன்முதல் அந்த குழந்தை கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹு வேறு யாருடைய வார்த்தையும் அந்த குருள அந்த குழந்தை தான் உலகத்துல மனிதர்கள் நினைக்கக்கூடிய ஆசப்பரிய நாடு பஸ்து நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த நாடு முழு உலகத்துல ஆசப்பரிய வஸ்து நீலை விட அல்லாஹ் பெரியவன் நெருப்பை விட அல்லாஹ் பெரியவன் அவர்களுடைய இடது காதலாம சொன்னார்கள் என்றும் அதிசயப்பட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் அவனை கேட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குழந்தையுடைய காதல் சொல்லலாம் ஒரு பாங்க சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி நாங்க என்ன செய்வது அந்த குழந்தையுடைய வடதுக்காகல பாங்கு குழந்தையுடைய இடதுக்காக எக்காம சொல்லும்போது அதுதான் அவளுக்கு பின்னால் நீக்கி என்று ஒரு அமல் இருக்குது அந்த குழந்தையுடைய வாயில முதலாவது ஒரு நல்ல மனிதனுடைய உமிழ் அந்த குழந்தையுடைய உமிழ்நீருடன் கலப்பது இதற்கு நிறைய சாண்டுகள் இருக்குது அதற்கு அப்டூசி அணுகுட் எனக்கு ஒரு குழந்தை கிடையாது நதிசல்லோ கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்ணம் இருக்குதாங்க ஆம்பியார சூழல்லா ஈர்த்தப்படம் இருக்குது என்று சொன்னேன் அந்த ஈர்த்த எடுத்து தன்னுடைய வாயில வைத்து நல்ல முறையில அதை கதக்கி அதை தப்பி அதை அந்த குழந்தையுடைய வாயில வைத்து சொன்னாங்க அன்சார் எங்கள் ஈட்டப்படைக்க விரும்புறதால தானே அதனால தான் நான் ஈர்த்த படத்தை இந்த குழந்தைக்கு கொடுந்தேன் என்றார்கள் தள்ளம் அந்த பிள்ளைக்கு ஒத்தம் சாகும் இப்ராஹிம் அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்ற நபி அவர்கள் பெயரையும் வைத்தார்கள் மேலும் தெரியாது தகவலர்களே அதனால ஒரு நல்ல மனிதர் தகவல்கள் எழுதுறாங்க நல்ல அமல இபாதத்துவான பேரிதலான பெண்மணிகள் இருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய உமிழ் நீரையும் அந்த குழந்தையுடைய உமிழ் நீரால் கலக்கலாம் வேறு நல்ல ஆண்கள் வாழுவதற்கு கஷ்டம் அது வேற ஏதாவது பிரச்சனை ஏதாவது அப்படி இருந்தால் குடும்பத்தில் உள்ள நல்ல சாலை ஒரு பெண் மூலமாக அதுவும் செய்யணும் ஈட்ட பழம் தான் இல்ல இன்னைக்கு எங்க நாட்டுக்கு ஈட்டப்படம் எல்லாம் சரியான கடினம் சௌரிய நல்ல பிரஷ் ஈட்டப்படம் எ நாட்டுக்குடினா இருக்கும் நீருடன் கலந்து விட்டது என்றால் அந்த குழந்தையும் இவரை கொண்டு வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல எண்ணத்தில்தான் தலை செய்யணும் என்று அதிசரிப்பட வந்திருக்கிறது செல்லவாக வரைகிற அவர்களும் தண்ணீர் செய்திருக்கிறார்கள் மேலாம் சரியாக்களே அன்பிற்குரிய கனவான்களை தகவலர்களே அந்த தனிக்கு பின்னால அதற்கு பின்னால்தான் குழந்தைகளுக்கு செய்யவும் முடியும் பிறந்து ஏழாவது நாள் செய்யவும் அந்த குழந்தையுடைய பெயர் வைக்குதல் குழந்தைக்காக வேண்டிய அசைக்கா குழந்தைக்கு பெயர் வைக்குதல் குழந்தைக்கு அசைக்கா கொடுக்குதல் குழந்தையுடைய தலைமுடியை இறக்கி அதனுடைய பாரத்துடைய அளவுக்கு சதகா கொடு முடியை நிறுங்க தலையிலிருந்து அந்த முடியை என்ன செய்யாம இறக்கி அதை நிறுத்தி பார்த்தா ஒரு திருகத்துடைய பாரம் இறைஞ்சி இந்த தீவர்கள் சொன்னாங்க ஒரு திருகத்துடைய பாரம் இறைஞ்சா அந்த பாடத்துடைய அளவுக்கு நீங்க சதாக்கா கொடுத்து விடுங்கள் யாருக்கு வசதிய உதாரணத்துக்கு நாங்க சொல்றாங்க எட்டு கிராம ஒரு பவுனை விட தாண்டும் வசதியானவர்கள் அந்த முடியுனுடைய அளவுக்கு பத்து கிராம வசதியானவர்கள் உதாரணமா அந்த பத்து கிராம் தங்கத்துடைய அளவு வருக்கா குடி அளவுக்கு சொல்லி அஞ்சு கிராமோ பத்து கிராமோ அதனுடைய பொறுமதி மாக்க செயல்படவோ அதை என்ன செய்து விடலாம் சதக்கா ஆனால் எங்களுடைய சமூகம் எவ்வளவு தொடர்ந்து நாற்பது தரவ முட்டை அளிக்கிறது இது எங்கேயுமே கொள்ள அதிக உள்ளி தொடர்ந்து நாற்பது திரவ மொட்டை அடிக்கணும் அப்படி ஒன்றும் இல்ல அந்த ஏழாவது சிணத்துல அந்த குழந்தையுடைய முடியை இறக்குவது மிக முக்கியமான தொன்னு ஏழு மாசத்தில் பதினாலு இருபத்தி ஒன்று ஏழாவது செய்ய கிடைக்கல பதினாலாவது ஏழு சிரமமாக இருந்த இருபத்தி ஒன்று இதே மாதிரி செய்து கொள்ளலாம் இது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கும் அடிப்படையில அந்தனா பிறந்து ஆண்களுக்கு ஏழாவது நாள செய்யலாம் ஒரு வருடத்திலையும் செய்யலாம் பாலியல் ஆக வரைக்கும் செய்யலாம் வலியுறுத்தப்பட்ட வாஜ்பல்ல சுண்ணத்துடைய அடிப்படையிலேயே குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் அது மக்களவத்துள்ள ஒரு வாயத்து வரைக்குது அதாவது ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கு வாஜிம் அல்ல ஆனால் ஒரு சிலர் குறிப்பிடுவதை போன்று பெண்களுக்கு கட்டணாவே இல்லை என்றும் இல்ல பெண்களுக்கும் அந்த அந்த கரத்தில் இருக்கிறது ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும் உதாரணமா யூரோப்பாவோட லண்டன்ல கனடாவோட இருக்கிறவங்க இந்த அந்த நாட்டுல சில சட்ட திட்டங்கள் இருக்குது இங்க எவ்வித நாட்டுல மாதிரி நாட்டுல கச்சனா செய்யறவங்க அவர் வருவாரு அவர் வந்து கச்சனாவ செய்துட்டு போவாரு எத்திர வீட்டுகள்ல சில பெண் குழந்தைகள் கிடைத்தா யாருக்கும் தெரியாம சில பெண்மறைகள் வந்து நாட்டு வட்டியில் சொல்வாங்க செய்திட்டு போவாங்க ஆனா வெளிநாடுகள் நீளம் ஒரு ஆள் உதாரணமா ஒரு செயலி செய்யறாங்க அவருக்கு அதற்குரிய லைஃப் இருந்தால் அவர செய் வெளிநாடுகள் இருக்கிறதுனால சட்ட திட்டங்கள் கடின அங்க உங்களுக்கு அதற்குரிய சாதகமான சூழல் அமைந்த நாட்டுக்கு வலியுறுத்தப்பட்ட நம்முடைய கணித்துகின்றார் சகோதரர்களே அதே மாதிரி தான் அந்த குழந்தையுடைய அப்போ அவர்கள் சொன்னார்கள் அதாவது லிக்குல் முதாமின் அசை தப்புண் அது முரு சகும்சி ஒவ்வொரு புள்ளையும் அந்த அந்த குழந்தை ஈடு வைக்கப்பட்டிருக்கிறது அடகு வைக்கப்பட்டிருக்கிறது வருது இந்த ஹதிசுக்கு நாங்கள் விளக்கம் போடுகின்ற ஈடு வைத்திருக்கிறது அடகு வைத்திருக்கிறது எந்த தந்தை தன்னுடைய பொருளைக்கு அசைகா கொடுப்பாரோ அந்த தேவத்தில்தான் அந்த தந்தைக்கு இந்த குழந்தை சப்பாற்று செய்வதற்கு அப்ப தகுதியானவராக ஆகிவிடுகின்ற து மா இருக்கிறது சொன்னுாமல்டுகின்றதும் இரண்டு ஆண்டு பெண்ணாக இருந்த பெண் குழந்தையாக இருந்த ஒரு ஆடுவாயத்துகின்ற வருதி நதி சல்லு அணிவல்லாஹி சல்லு சல்லம் அதனா இரண்டு பேர்களுக்கும் ஒவ்வொரு செம்பனி ஆற்றை கொடித்ததாகவும் ரிவாயத்தில வருதி அதனால் இமங்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு ரொம்ப வன்மையில் இருக்கிறாரு அவருக்கு ஆண் குழந்தைக்கு ரெண்டு ஆடு கொடுக்க அவர் ஒரு ஆடு கொடுத்தாலும் போதும் ஆனால் ஆண் குழந்தையாக இருந்தாடு பெண் குழந்தையாக இருந்த ஒரு ஆடு அந்த ஒரு வருடத்திற்கு பின்னாலும் கொடுக்கலாம் அவர் பதினைஞ்சு வருஷம் அவரத்திற்கு முன்னால கொடுக்கலாம் அந்த தனக்காக வேண்டியும் அகைக்கா கொடுத்து கொள்ளலாம் வேணா நான் பெரியாக்கறேன் சகோதரர் கடைபாவுடைய விஷயத்துல எங்க இடத்துல அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு தான் அந்த முள்ள எல்லாம் உடைக்க கூடாது என்று சொல்லி முள்ள உடைக்காம எப்படி என்ன சொல்றா எங்களை மற்ற நேரங்கள் வீட்டுல நாங்க சின்ன சின்னதா அறிய மாதிரி அந்த ஆற்றுடைய முற்கதா அறியாம ஒவ்வொரு கரைச்சி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையுடைய பாதுகாக்கப்படும் அதற்கு ஆசத்திரன் வரக்கூடாது இந்த ஒரு நல்ல எண்ண தான் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது உதவியா அதை சமைத்து கொடுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் இனிப்பு போட்டு சமைப்பதும் நல்லது இனிப்போம் அதே மாதிரி இந்த நல்ல இனிப்பான குணமுள்ளதா இருக்கும் ஏன் இனிப்பு போடணும் வந்தாங்க அந்த மாமிசன் எப்படி நல்ல இனிப்பா இருக்கிறோ அதே மாதிரி இந்த குழந்தை குணமும் நல்ல இனிப்பா இருக்கணும் என்பதற்காக சொன்னாங்க அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் சமைத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதிலும் பெரும் செல்வந்தர்கள் பெரும் எங்கள குடும்ப அங்கத்தின்வர்கள் மட்டும் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் வறுமையில வாடக்கூடியவர்கள் ஒன்றாக இருக்கு மேலான பிரியாக்கரை சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே அக்கீஷாவுக்கு பின்னால அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கக்கூடிய விஷயம் அந்த பெயரை நாங்கள் சாதாரணமாக இருக்க முடியாது பெயர் இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒரு அம்சம் நதி சந்தன் அவர்கள் சொன்னார்கள் நீங்க என்ன செய்வீங்க உங்களோட பெயர்களை கொண்டு உங்களோட பாப்பா மார்களுடைய பெயர்களை கொண்டு தான் அழைக்கப்படுவீங்க இந்த மனிதனுடைய மகனே இன்னொரு மகன்படுங்களை நல்ல கருத்து அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று அதிபர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால அல்லாவுக்கு விருப்பமான பெயர்கள் தாய்மார்களை சகோதரிகளே நதிமார்களுடைய பெயர்களாக இருக்கலாம் ரகுமார்களுடைய பெயர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான பெயர்களை வைத்தது ஆக நல்லது என்றால் நாங்கள் எந்த பெயரை வைத்து வைக்கிறோமோ அந்த பெயரை கொண்டு ஆக குறைந்த ஒரு நாளைக்கு அந்த புள்ள இருபத்தி அஞ்சு அழைக்கப்படுவார் அழகான முறையில அப்துல்லாவை சந்திப்ப காலத்தில் அப்துல் அப்துல் என்றால் அப்துல் பொருள் வராது அப்துல் வாழ்ந்த பெயர்களை சொல்லி நாங்க அழைக்கணும் அதே மாதிரி எங்கெங்க போகுதோ கடைக்கு போகுதோ எங்காவது வீட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது இருபத்தைந்து தடவையாவது அந்த பிள்ளையுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு அந்த பெயர் சொல்லி அந்த குழந்தை அடைக்கப்படும் அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள் நல்ல பெயர்களை வெய்க மேலாண் சிறியாக்களை சகோதரர்களே சகோதரிகளே மோசமான பெயர்களை நவியவர்கள் தன்னுடைய கையாள வாயாக மாற்றிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு மகள் சின்ன மகள் இருந்து கொண்டு நபியவர்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க நபியவர்கள் கேட்டால் இந்த பிள்ளையுடைய பெயர் என்ன அப்ப அவங்க யார சூழல்லா என்னுடைய பெயர் இருக்கான்னு சொல்லி நபியவர்கள் அந்த குழந்தைக்கு ஆனால் சமீப காலத்தில் அலமது நம்முடைய ஜாவத்தை அப்படியே உழைப்ப கொண்டு இந்த உலகத்தை நாங்க பார்க்கலாம் சமீப காலத்துல மாற்ற நிறைய நல்ல பெயர்களை அவர்களுடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் அலந்து வைக்கிறாங்க ஆனா இன்னும் ஒரு கூட்டம் எடுத்து கொண்டுதான் இருக்குது அவங்க பேர்களை சேர்ந்தது நம்முடைய சிலர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப பேர் இருக்கிறது நேரடியா இன்டர்நெட்ல தான் போய் அவங்க சேர்ந்தது இப்ப வந்து அவர் அவங்க மணிமேக்க அதாவது பணத்தை சம்பாதிக்க எத்தனையோ வழிகளை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க எத்தனையோ வழிகளில சம்பாத்தியம் செய்யறாங்க அதனால சிலர்கள் பேசி இன்டர்நெட்ல தேர்றது பேர் மட்டும் சேரின்னா பரவாயில்ல நம்முடைய சொன்ன படுக்க ஆண்கள் பெண்கள் பட்டுவாவையும் இன்டர்நெட்ல சேர்ந்தது அந்த பட்டுவா பொறுத்தளவு யாரு அந்த ஆணி யாரு அவரு சுண்ணத் மொழிஜமாட்டா அவர் ஒரு சீயாவா அவர் ஒரு காதியானியா அவன் ஒரு கிறிஸ்தவனா அவன ஒரு யூதனா அது ஒன்னே பாக்குறல்ல ஹசரத் இன்டர்நெட்ல லண்டன்ல ஒரு சேனல் இஸ்லாமிக் சேனல் அது காணிகள் இஸ்லாமிக் அல்லது முஸ்லிம் சேனல் நினைக்கிறேன் அந்த நிறைய ஆனா என்ன செய்வாங்க சொன்ன பொரு தாய்மார்கள் கூட தன்னுடைய குழந்தைகளை சரியா கூப்பிடல உதாரணம் அலக்கானவன் வசீமென்ற கருத்து இல்லாத மேலும் பெரியார்களை தகவல்களை அப்ப கூப்பிடக்கூடிய முதலாவது தாய்மார்கள் அல்லது பெற்றோர்கள் அவர்களுடைய நண்பர்கள் குழந்தைகளை கூப்பிடக்கூடிய நேரத்தில் முதலாவது சரியான உச்சரிப்புடன் அவர்கள் கூப்பிட்டு மக்கள் பண்ணி கூப்பிடுவாங்க அத்மாவோட வார பெயரை யாருமே சும்மா தனியா கூப்பிடுறதா என்ன உதாரணமா ரஷா சென்ற உணவடிக்கக்கூடியவன் அப்துல் ரசா சென்றா தான் உணவு தரக்கூடியவனுடைய அதிபதி என்று சொல்லி வரும் வெறும் ரஜா சென்டா மீதான பெரியார்களே தகவல்களே எங்கள பௌத்தர்களும் அவர்கள் அவர்களுக்கு சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்லை இப்படித்தான் உச்சரிக்கணும் பெரியார் கிடைத்தவர்களே சில பெயர் கிடைச்சது அது அரபியே இல்ல அது பார்த்தியிலிருந்து வந்திருக்கும் உதாரணமா சில இடங்களில் பெயர் வச்சிருக்கிறாங்க இங்க நான் பொதுவாக தான் சொல்லுவேன் சிலைவேல நான் சொல்லக்கூடிய பெயரின் ஆண்கள் இருப்பாங்க நான் உதாரணத்துக்கு சொல்ற பெயர் மேல பெண்கள் இருப்பாங்க பயணம் முடிஞ்சதோட சொன்னாரு தயவு செய்து பேசிக்கொருங்க நாங்க பொதுவா ஜென்களா தான் சொல்லுவோம் உதாரணமா சப்பனம் சப்பனம் பனித்துளி அதை உறுதி பார்த்த அது அரபியில் உள்ள அல்ல சப்பனம் என்றது இன்றைக்கு வித்தியிருக்கிறாங்க நாங்க பார்க்கிறோம் ஷாஜஹான்னு வச்சிருக்கிறாங்க இங்கே சபையாது பெரியார்களே தகவல்களே சில வார்த்தைகள் அரபீலே இல்லாத பார்த்தியில் உள்ளது இன்னும் சில சபீப நாங்க பார்க்கிறோம் கொஞ்சம் பசிந்தா வந்த உடனடியா உதாரணத்துக்கு தானியா தானியானோடு வரும் இந்தியாவில் உள்ள பெரிய ஒரு விளையாட்டு பெண்மணி அல்லாமல் தானியாவோ சானியாவோ தெரியல நாங்க உதாரணத்துக்கு கூற வேண்டோம் சொன்னா விபஞ்சாரம் செய்யக்கூடிய பெண் ார்கள்ச்சாரம் செய்யக்கூடியவள் மது விபச்சாரம் நடத்தி என்று அர்த்தம் மேதான பெரிய சகோதரர்களே அதே மாதிரி நிறைய இடத்துல பெயர்கள் வச்சிருக்கிறாங்க அதுல பெயர்களை பார்க்க ரொம்ப மோசமான பெயர் கருத்து நல்லதில்லை மோசமான கருத்துடைய பெயர் உதாரணத்தை வைங்க ஆசியா ஒன்று இருக்குது ஆசியா அலி சொற்க பெண்மணி நபி அவர்களுக்கு மனைவியாக வருவாங்க வருது இன்னொன்று ஆசியா ஐந்து பாதி வெட்டு ஆசியாண்ட பாதி பாவம் செய்ய கூடிய பெண்மணி அப்படிலான் உச்சரித்தான் பொருள் சரியா வரும் பொருள் சரியா வராது இன்னும் எட நாட்டில் சேலப்பெயர்கள் இருக்குது ஆரம்பத்திலே இருந்து வந்த என்ன செய்ய அந்த காலத்துல அதுல கொஞ்சம் கவனம் எடுக்கப்படல பன்மையா சொல்றது உதாரணமா ஆணி முன்னா ஒரு அறிஞர் பன்மை என்ன உலமா சில சொல்ல உலமா கல் உலமா அதே மாதிரி உண்மையாளர்கள் அறிஞர்கள் அங்க எப்படி வருவனும் ஆறி சொல்லி வரணும் அங்க சாதி என்று சொல்லி வருவனும் சாஜ் என்று பெயர் வச்சிருக்காங்க ஆரிசு என்று பெயர் வச்சிருக்காங்க இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெயர்கள் இருக்குது வேளாண் பெரியார் சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே இன்னும் சில இடங்கள்ல என்பதற்காக வேண்டி வெச்சிருக்கிறாங்க சவுதி அரேபிய கேட்டா தெரியும் ரோட்ல போகும்போது வழி கேட்டா நேரா போங்க முன்னாள் ஒரு இஷாரா வரும் அதனால ரைட்டிங்க இஷாரை மேலும் பெரியா கடை இப்படி அது எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்தா இட்டாராங்க இருக்குது கொஞ்சம் பகிர்ந்தா சஹ் வச்சிருக்கிறாங்க சஹம் வரும் கட்டும்சை உள்ளவள் சகோதரே இப்படியே நாங்க பார்த்தோம் சாமியா என்று வச்சிருக்காங்க அதாவது பெரிய ஒரு பால் சக்தி என்னுடைய எண்ணத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஆக குறைஞ்சது பத்து பத்து பேரா சொல்லுவீங்க அதனால் இதுக்கு என்ன கருத்து அநேகமான பெயர்களுக்கு கருத்தே இல்லை வீணாசிரியா கடை சகோதரர்களே சாய்மார்களை சகோதரிகளே அதனால நல்ல சதாவது கமிழ்ச்ச கொண்ட பேர்களை பார்ப்போம் இருக்கு முஸ்லீமும் வைப்பாங்க முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் எங்க வித்தியாசத்தை நான் முஸ்லீம்கள் நாங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்கு இந்த ஒரு தனித்தன்மை எங்களுக்கு இந்த ஒரு நகரீகம் எங்களுக்கு இந்த ஒரு விழுந்தியம் எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் எங்களுக்கு அதை நாங்கள் எந்த இடத்திலையும் விட வேண்டிய தேவை இல்லை எதுல இணைவதற்கு அனுமதி இருக்குதோ அதுல தான் இணையோணும் எதுல நாங்க முஸ்லீம் விதிகளை காட்டணுமோ அதுல நாங்க முஸ்லீம்கள் காட்டத்தான் ஓணும் நிதான தாய்மார்களே சகோதரிகளே அதனால பெயர்களை நல்ல அழுத்தமுள்ள பெயர்களை வைக்கணும் சேர்களை மாத்தவறான செயல்களை வச்சோம் பாதுகாக்கணும் சில பேர் அந்த பெயருடைய பொருள் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் இது புகாரில வரக்கூடிய சரிப்பட ஒருவாயம் சொல்லுவாரு அருகே மிக முக்கியமான ஒரு இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களோட பெயர் என்ன என்று கேட்டார்கள் என்னுடைய அப்பா சொன்னார் ஹசன் ஏ என் அல்லது அல்லது என்று நிறைய உங்க சார் அவ்ளோ நல்ல பெயர் அல்ல நாங்க அடிக்கடிக்கு வா செய்வோம் அந்த சரி வராது அந்த மீதி சரியா வராது நபியாங்க நீங்க சொவர் நீங்க மிருதுவானவர் இப்ப அவர் சொன்னாரு அவர் சொன்னாரு என்னோட அப்பா அதாவது என்னுடைய வாப்பா என்ற பெயரை யாருக்கு நாடு நான் மாற்றுவதற்கு தயாரில்லை கூறுகிறார்கள் என்னுடைய அப்பா அவங்களோட பெயர் அஜன் என்பத மாத்தல்ல அதனால் அன்று முதல் இன்று வரைக்கும் எங்க பெண் தவறை எழுந்து கொண்டே இருக்குது ஆச்சரியா அவர்களிட அவர் உண்மையில சொன்னாரோ வெளியிட்ட சொன்னாரோ தெரியாது கேட்டாங்க நீங்க யாருடைய மகனு கூட மாப்பாவுடைய பெயர் என்ன அப்ப சொன்னா இப்போது ஷிஹாப் ஷிஹாப் இருந்தாலும் தொழுந்து விட்டு நீங்க கூடிய நெருப்பு அவர் வாங்க எந்த பகுதியில வாழ்கிறீங்க பகுதியில வாழ்கின்றேன் அதுல சுமர்வரியல்லாகும் கேட்க அந்த எல்லா கேள்விகளுக்கும் நெருங்கோடு சம்பந்தப்படுத்திய பதில் சொன்னாங்க அதுல சுமையதானு சொன்னாங்க நீங்க போய் பாருங்க உங்களோட முழு குடும்பமும் நெருப்பிட பற்றி இருப்பாங்க அவர் போய் பார்த்தா முழு குடும்பமும் நெருப்பிட இருந்தி சாம்பலாகி தான் மேலாம் பெரியாசனின் சகோதரர்களே அதனால ஒரு தடவை ஒரு நாளைக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இருபதுக்கு அஞ்சு குழந்தைக்கு அந்த பெயரை நாங்க சொன்னோம் இருந்தா தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில நல்ல செயல்பாடுகளை ஏற்படுத்தும் கருத்தா இருந்தா நாங்க ஒரே அந்த தவறான கருத்தை சொல்லி சொல்லி சூமுட்டோம்டா எனக்கு என்ன நினைவு நாங்க எங்களை நிமல் தோல் கொழும்பு பம்பள பிஜேல அங்க போய் புரோகிரம் ஒன்று நடக்குது ஒரு தடவை இதை பத்தி நாங்க பேசிக்கொண்டிருந்தோம் நாங்கள் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான வெளியில வரும் பொழுது ஒரு ஆள் சொன்னார் ஹசரர் நீங்க சொன்னது உண்மைக்கு நல்ல காதி கேட்டு கொண்டிருச்சு ஆனா அவனுடைய பெயர் தும்புஞ்சு விடுத்தாங்க அவர்கள் சாதி இருந்தும் கண் இருந்தும் குருடர்கள் அதே மாதிரி ஊமையர்கள் வாயிலிருந்தும் பேச முடியாதவர்கள் குரான்ல ஒரு சில நண்பர்கள் நினைக்கிறாங்க குரான்ல வந்தது எல்லாமே சரி அதனால கண்ணை பற்றி துறக்கிறது ஒரு இடத்துல தன்னுடைய கைய வைக்கிறது எதிர வரதோ பேரவைப்போ மேடாது குரான்ல தங்க இன்னும் வருது குரான்ல நாய் இன்னும் வருது குரான்ல ரத்தம் இன்னும் வருது குரான்ல எல்லாமே நல்லது கெட்டது இல்லாம குரான்ல வருது அதனால சும்பு அவர் நின்று பெயர் வைக்கப்பட்டதுனால சொன்னார் உண்மையிலேயே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவருடைய கேட்காம போனாறு என்பதற்கு எந்த அரிசத்தையும் எடுக்கலாம் தொடர்ந்து அவரை காது காது கேட்காதவன்பத்தில் சகோதரிகளே பெரியார்களே சகோதரர்களே அதெல்லாம் நல்ல அருத்தமுள்ள பெயர்களை ஆனால் இன்னைக்கு பேரு வச்சு இருக்கிறாங்க உங்கையில விளைஞ்சது அது தவறான அர்த்தம் ஆனா இப்ப நாங்க என்னோட முழுமையில அதனால் என்ன செய்யலாம் இவர் இந்த பெயரில் இருப்பார் மேலான பெரியார்களை சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளை அதனால பேருடைய விஷயம் முக்கியமான விஷயம் அவர்கள் கூட தன்னுடைய மகளிர் இப்ராஹிம் வைத்தாங்க நல்ல பேர்களை தந்தாங்க அதே மாதிரி நாங்களும் எங்களை குழந்தைகளுக்கு நல்ல அழகான பெயர்களை வைப்போம் ஒரு விஷயத்தை கூடாது பெயர் வைப்பதற்காக வேண்டி பங்சன் இருக்கிறது இன்றைக்கு எங்க சமூகத்துல பங்கன் கூட்டுரு கூடுது திருமணம் வந்துருச்சா வலியுமா மட்டுமல்ல அதுக்கு முன்னால இன்றைக்கு சமீபத்தை நாங்க பார்க்கிற மருத்துவ மருத்துவண்டி கல்யாணம் ஒன்று எங்கிருந்து வந்தது திருமணத்துக்கு பின்னால் வலிமான் விருந்து இப்ப மருத்துவம் பெரிய ஒரு விருந்து அதே மாதிரி பெயர் வைப்பதற்காகவும் பெரிய விருந்து விருந்திருந்தாலும் பரவாயில்லை நோக்கிக் கொண்டு இந்த பணம் நான் ஆரம்ப தருகிறோம் இந்த பணமும் அங்கா கூடிய ஒரு ஞாபகம் அதற்கு பதில் சொல்லணும் இந்த குழந்தையும் ஒரு ஞாபகம் அதற்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறது என்று சொல்லி அத பெரிய பார்க்கனாயிருக்கிறது. حاجه வீடியோ பண்றதே, அத போட்டோ புடிக்கறதே இன்னும் دنیاல யாரும் வீடியோவ ஹலாலின்னு ஃத்வா கொடுக்கல. போட்டோவ ஹலாலின்னு ஃத்வா கொடுக்கல. இப்ப சமீப காலத்துல மொபைல் போன் எடுத்து கொண்டு புடிப்பாங்க. சேல உலமாக்கள் தдил செய்யாமல் இருந்தாலும் ஹலாலின்னு யாரும் நினைக்காதீங்க. அது ஹராம் ஹராம் தான். அது எ எந்த மாட்ட கருத்து இல்ல. என்ன செய்து உலமாக்களை கூப்பிடுறது பேர் வைக்கிறது. அவ முன்னால வீடியோ பண்றது, அவளுக்கு முன்னால பேர் வைக்கிறது. சேல உலமாக்கள் அந்த முக்தி வந்தாரு இந்த முக்தி வந்தாரு நம்முடைய வாழ்க்கையில் மாவட்டம் எதான பெரியார்கள் தாமோதர்களே அதனால புலத்தை பெயர் வைக்கலாம் பெயர் வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன விருந்தோடு கொடுக்கலாம் ஆண்களுடைய கூட்டம் கூட்டம் பெண்களுடைய கூட்டம் மேலான பெரியாக்களை சகோதரர்களை வரவேற்கிறது அல்ல அதையும் நாங்கள் இயந்தளவு குறைத்துக் கொண்டு சுந்தத்தான முறைப்படி நாங்கள் செய்யலாம் அதே மாதிரி கொண்டாட்டம் உண்டு வந்திருக்கிறது அதை இங்கிருந்து வந்து இஸ்லாத்தில் உள்ளது அல்ல நாங்கள் சமீப காலத்தில் ஒவ்வொரு கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயசுக்கும் பாப்பாவுடைய நடந்தது வேற நாட்டுல நடந்த சொல்ல பெரியார் தாஜ்மார்கரை சகோதரிகளே கொண்டாட்ட முன்னு இல்ல அது அந்நியவர் பேசிருந்து வந்தது அது கிருந்தவர் பேசிருந்து வந்தது எமக்கு ஒரு கலாச்சாரம் இப்ப மாட்டால்ல இந்த பிள்ளைக்கு அங்கு வயசு முடிஞ்சிருச்சு சட்டப்படி பேசே தலைவரவே வராது ஒரு வருஷத்துல புறக்கணக்கு பத்து நாள் பதினோரு நாள் வித்தியாசம் வருது அதனால் நீங்க பேட்டியை கொண்டாடுறது உண்மையில பேசியே அல்ல ஒன்று அதற்கு முன்பு அவருடைய பேச்சியை வந்திருக்கும் அது அதற்கு பின்னால் வரும் மீதான பெரியார்களை தகவல்கிறேன் அவங்க பேர் பேர் செய்ய நீங்க கட்டுப்பாட கண்டிச்சு வளர்த்தணும் ஒரு கிழமைக்கு முந்தையோ ஒரு சின்ன ஏதாவது பரவாயில்லை ஆனா பேட்டை ஒரு நாளர் குறித்து அது கொஞ்சாட்டம் அது கேள்வி அந்த பாடலை படிக்கிறது எல்லாரும் சூழ்ந்திக்கிறது அந்த பத்த வைக்கிறது அதன் உக்கிற ஒன்றும் உள்ளதல்ல மேலான பெரியாட்களே அங்கிருக்கு தாய்மார்களே சகோதரிகளே நல்ல விஷயம் அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகுது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு சதர்கா கொடுங்க பாடாட்டி கொடுங்க யாவா எங்களுடைய பிள்ளை இதுவரைக்கும் பாதுகாத்தா இவருக்கு பின்னால் இதே மாதிரி பாதுகாத்தது ஆபத்தங்கள் இருந்து பாதுகாத்தது நோய்கள் இருந்து பாதுகாத்தது பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்தது சதர்கா பணசால கொடுக்கலாம் உணவால கொடுக்கலாம் எதனால பெரியார்களை சகோதரர்களே தாய்மார்க்கரை சகோதரிகளே அதனால கூடிவாரோ கேட்டோம் என்னுடைய நான் என்னுடைய பழக்க படக்க மாட்டோனும் பரந்த காலத்தில நான் செஞ்சேன் நான் பேச்சியை கொண்டாடினேன் நான் பெயர் வைக்கிற பங்ஷனை வெளிப்பா செஞ்சேன் உள்ளது இல்ல அல்லாவுக்கு விருப்பம் இல்லை அல்லாவுடைய நதி செய்ய அல்லாவுடைய அவங்களுக்கு நான் பயப்படுதல்ல என்னுடைய அம்மாவுக்கு நான் பயப்படுவேன் அல்லா பயந்தான் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் என்றால் அந்த பெயர் வைக்கிறது அதாக முக்கியமானது ஒன்று அதனால் குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை வீக்கப்படி இருக்கிறார் அதற்கு பின்னால அந்த குழந்தைகளுக்கு உணவு ஒரு வருஷம் ஒன்னரை வருஷம் வரைக்கும் அந்த புள்ள பால் குடிக்கும் அதற்கு பின்னால அந்த குழந்தைகள் உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிக்கும் அவர்கள் பல ஹஜிஸ்களை வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்கும் நாங்க முடிச்ச தந்தவைகளில் நல்லவைகளை சாப்பிடுங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேறொரு நீங்க நல்ல வைக்க நல்ல அமல்களை செய்யுங்க என்ன விளங்குது என்ற நல்ல வைக்க சாப்பிட்டால் தான் நல்ல அமல்கள் செய்யலாம் குழந்தைகளுக்கு பாப்பாவுடைய சம்பாத்தியம் அலாலா இருக்கணும் அந்த சம்பாத்தியம் அறமானா இந்த குழந்தை உடைய உணவும் அறமா இப்ப நிறைய வாப்பா மாறு வந்து சொல்றது ஹதரஸ் இந்த பொருளைக்கு ஞாபகம் சக்தி படுத்துல சரியான மறவி மறவி அவர்களுடைய நான் வந்து முறைப்பாடு செய்து எனக்கு அடிக்கடி மறது ஏற்படுகின்றது முறைப்பாடு செய்த வேலையில் என்னுடைய ஆசிரியர் சொன்னார் அவர் எனக்கு வசிய செய்தார் நீங்க பாதங்களை அந்த கல்வி அது ஒரு நூறு அது அண்ணா கூடிய நூறு அந்த நூறு பாதிக்கு கொடுக்கப்படாது இவர் சாப்பிடறாரு அறாம சாப்பிட்டால் அந்த அந்த நூறு அந்த எ நிறைய அமல் உள்ளவங்களும் கூட ஹச்சுக்கு போறவங்களும் கூட வருஷா வருஷம் மும்பலா செய்றவங்களும் கூட அதாவது மக்களால் இவர் சீந்தாரி என்று பேசப்படக்கூடியவர்களும் சிலர்களும் கூட அவங்களோட கொடுங்கல் வாங்க எடுத்துக்கொண்டு சம்பந்தம்ல சம்பந்தம் இன்சூரன்ஸ்ல சம்பந்தம் ஒன்று மேலான பெரியார்களை தகவல்களை இதோட நாட்டுடைய ஒரு சட்டம் இயங்குது இன்சூரன்ஸ் பண்ணாம வாகனத்தை வெளியில் எடுக்கலாம் வழி இல்ல வாகனத்தை ரோட்டில் எடுத்து கோணுமண்டா பேங்க்ஸ் ஃபோரோனோம் இந்த நாட்டுடைய சட்டம் தீர வலி இல்ல நிர்பந்தம் அங்க ஃபோர்லிங் சான் அது ஹராம் அது கேல அது இஸ்லாமிய வங்கிகள் இஸ்லாமிய வங்கிகள் தன்னிப்ப காலத்துல செய்றாங்க மீரான தெரியா கிறிஸ்டோவர்களே இன்ஃப்ளூன்ஸ் பச்சுமல்ல இன்னைக்கு நாங்க பார்க்குற பெரிய இம்போர்ட் செய்றவங்க அவங்களுக்கு முன்னி இப்ப ஹஃபர்ல வங்கிக்கிறது கெட்டதல வங்கிக்கி கிளியர் பண்ணுனோம் இப்ப கைல பணம் இல்ல ஒரு நாலு பேக் மீனேட்டர் கொண்ட கட்டி அடிபாறு கமர்ஷியல் பேங்க் அந்த பேங்கின் அந்த பேங்க் ஏல அந்த எல்லாத்தையும் அடித்து எனக்கு ஓடி வேணும் எனக்கு பெரியவர் பெரியவர்கள் மில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க சரி அவங்க எங்க வீட்டுல ஏதாவது கஷ்டம் எங்களை பெண்மணிகள் வசதி வரும் போது எடுங்க அந்த ரெண்டு பவுனை வித்த அந்த பணத்தால் மாசா உங்க எத்தனையோ சேவைகள் பூர்த்தி அந்த அஞ்சு பவுனை சொல்லி ஈடு நீங்க ஆர்வம் இல்ல கொரானோல விருப்பம் இல்ல பயம் கேட்க விருப்பம் இல்ல நல்ல அமல்கள் செய்ய ஆசை இல்ல ஏன் வளர்ந்த உடல் அது பக்கத்தில் இருக்கும் நல்ல வேலையில் பக்கம் இருக்காது மேலான தெரியார்களை சகோதரர்களே அது தனியான ஒரு சப்ஜெக்ட் வந்து நாங்க இப்ப எதை சொல்ல வாரோ மண்டா எங்கட குழந்தைகளுக்கு ஹலாலான உணவை கொடுக்கணும் உணவுகளை கொடுக்கணும் அறாம சம்பாத்தியமும் கூடாதுல எக்கச்சக்கமான இருப்பு பண்டங்கள் வந்திருக்குது அது சாக்லேட் வகைகள் வந்திருக்கும் கேக் வகைகள் வந்திருக்கும் பிஸ்கட் வகைகள் வந்திருக்கும் ஐஸ்கிரீம் வகைகள் வந்திருக்கும் சில மாஸ்க் மதத்தவர்களுக்கு ஹலால் தான் வரை விளக்கணமே தெரியாது சிலவேளை முட்டையிலையும் ஹலால் போடுவாங்க சில வேலை வாழைப்பழத்திலையும் அடிப்பாங்க அவங்களுக்கு தெரிய நினைக்கிற ஒரு பிராண்ட் சகோதரர்களை அதான் எதை கொண்டு வந்தாலும் அதுல என்னென்ன மூல பொருட்கள் அதுல ஜலத்தின் கூடாது சமீப காலத்தில் எங்களை அகில இலைகள் ஒரு கிளை வேகமாக போய் கொண்டு நிறைய வேலைகளை இலங்கையுடைய விரும்பி நிர்வாகிகளுக்கு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அநேகமான சந்தேகங்கள் அகற்றும் என்று சொல்லி நீங்க ஒரு நவியல் அந்த பெருஞ்சாலைக்கு கொடுக்க ஏதோ உண்டு நம்பியவர்கள் ஒரு மனைவி உலக அனுப்பி கேக்குறாங்க இந்த பெருஞ்சாலைக்கு கொடுக்க ஏதாவது இருக்கதா மனைவி சொல்றாங்க வீட்டில் ஒன்றுமே இல்ல இரண்டாவது மனைவி மூணாவது மனைவி ஒன்பது மனைவிமார்களுடைய வீட்டிலிருந்து வந்த பதில் உங்களை ரப்பா மனுப்பி அந்த ரப்பின் மீது சத்தியமாக எங்களை வீட்டுல தண்ணி அத்த விரைவில் ஒன்றுமே இல்லை திருவிஞியவாறு அறிவாயர் அதர தாய்சாரது எல்லாம் அண்ணா சொல்லுவாங்க சும்மல் எலால் ஒரு மாதத்து மாதத்துடைய தலைப்பிரைய மூணாவது மாதத்துடைய தலைப்பிரையோம் எங்க வீட்டு அதிப்புகளும் நபியுடைய முழு தொகுதியும் நபியுடைய முழு குடும்பத்திலும் அந்த நேரத்தில் நவியுடைய வீட்டுல அந்த ஈட்டப்படங்கள் எப்படி கொடுக்கும் பொழுது பணமா கொடுக்கிற மாதிரி ஈட்டப்படத்திற்கு ஈட்டப்படத்தால தக்காத்து அரிசிக்கு அரிசி அதே மாதிரி மெல்லுக்கு மெல்லி தக்காத்து மாதிரி நபியுடைய காலத்துல ஈட்டப்படுத்த ஈர்த்தப்படத்துல ஒரு அழுச்சர் சேர்ந்தவங்க நாங்க பேரைப்படுத்த கூட சாப்பட நிறையவர்கள் அனுமதிக்கலாம் தான் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களோட புள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குறதுன்றது பாரிய சிரமங்கள் சிரம போட்டு நாங்க சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் அதுல ஹராச கலந்துட்டோமா அதுல அப்புறசா கலந்துட்டோமா அதுலீசா கலந்துட்டோமாண்டா அந்த உணவு அந்த புள்ள சாப்பிடுது அந்த உணவை மனைவி சாப்பிடுது அந்த உணவில் மகள் சாப்பிட்டா அவர்களுடைய உடம்பு ஹராசால வளர்ந்துட்டா நவியர்களுடைய தெளிவான ஹஜீர் நகத்தி காலத்தின் எங்கெந்த உடல் அதை ஹராம கொண்டு வளருதோ அந்த உடல் நரகத்து உடல் அது பிள்ளவே செல்லாது என்று இருக்கிறாங்க பெரியார்களே சகோதரர்களே ஆதாரங்களை சம்பாதி விவசாயம் செய்றவங்களும் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அதிலையும் அங்க கடத்தது மேலான பெரியார் சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே அதனால நாங்களும் எங்களை அதனால எதா இருந்தாலும் சரி அந்த உணவு வகைகள் அதை நாங்க சுத்தமாக ஆற்றிக் கொள்ளும் வேளாண் தாய்மார்களை சகோதரிகளே இப்ப குணர்ல உணவு ஒண்ணு ஆரம்பித்தது முதலாவது அந்த பிள்ளைக்கு நாங்க அல்லாவுடைய பெயரை சொல்லி கொடுக்கணும் அதாவது முதலாவது நதியவர்கள் சொன்னார்கள் நீங்க பயிற்சி கொடுங்க முதலாவது அண்ணாவுடைய மேசத்தை சொல்லி கொடுங்க அல்லாவ விரும்பணும் இப்படங்கள்ல பழக்கம் அல்லா கண்டிப்பான் அல்ல சுடுவான் பயமுறுத்தல அண்ணாவுடைய குதிரை சொல்லுங்க அண்ணாவுடைய வல்ல வீஸ் சொல்லுங்க அல்லா எவ்வளவு மகா பெரியவன் எவ்வளவு குதிரத்து அதை குழந்தைகளுக்கு சொல்லுங்க ஆனின் பயிர் நவியுடைய அகளுப்பை மனைவிமார்கள் யார் யாரு நபியுடைய மகன்மார்கள் யார் யாரு நவியுடைய மகன்மார்கள் யார் யாரு நபியுடைய சகோதரிகளே அதனால குழந்தைகள் பேச ஆரம்பிக்குது முதல்ல அந்த புள்ளத்த கொரான சொல்லி கொடுங்க ஓது லட்சிக் படிச்சு கொடுங்க மற்ற தேவையானத்தை படிச்சு கொடுங்க அதுல இஸ்லாத்துல இந்த தடையும் இல்ல ஆனா தேவையான விஷயங்களை நீங்க அவங்களை படிக்க வைக்கலாம் அவர்களை படிக்க போடலாம் என்பதை பெண் நான் என்ன மறக்க கூடாது என்னுடைய மகனுக்கு நான் வச்சிருக்கிறேன் என்னுடைய மகளுக்கு வாழ்ந்தாங்க படிக்க நீங்க பார்க்கலாம் படிப்பும் தேவைத்தான் அப்படின்னு வைத்துக் கொண்டு இன்றைக்கு பார்க்கிறது எங்க ஆக டிசிப்ளின் நல்லமோ அங்க முதலாவது போய் கிறிஸ்தவ ஸ்கூல்கள் நல்லம் அவங்க நல்லம் எங்களை என்ன செய்யும் இன்டர்நேஷனல் செய்யறாங்க சரியான மாஸ்டர்ஸ்மா இல்ல சரியான சிறப்பஸ் இல்ல சரியா படித்து கொடுக்கிறது இல்லை அது நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் என்ன செய்யறது விசிப்படின் நல்லம் படிப்பும் நல்லம் சொல்லி அந்த கிறிஸ்தவ கொலைகள்ல போய் சேருட்டா அங்க ஏதாவது மார்க்கம் சொல்லி கொடுப்பாங்க எங்க இப்ப ஜும்மா எங்க செய்ய உங்களுக்கு முதல்ல சேர்க்கை முடிவு செய்யாதா லண்டன் ஓலேவல் இந்த மாசத்துல வரும் இந்த வாரத்துல வரும் இந்த நாள்ல வரும் அதற்காக ஜும்மா சொல்றதா நாங்க மேலான பெரியார் தகவல்களே கிறிஸ்தவ் போட்டு விட மாட்டாங்க அல்லது இஸ்லாமிய முறைப்படி நல்ல நீட்ட பவுன் உடுக்க மாட்டாங்க அல்லது அவங்க விடுவாங்க கட்ட கவுண்டர் சொல்வாங்க சரி பெரிய பிள்ளையாச்சி ஹசராஜ் செய்ய பாருங்களேன் கட்ட கவுன் உடுக்க சொல்றாங்க பாருங்களேன் ஹெஜாபுடம் சொல்றாங்க என் கேட்க நீங்க பாக்கிற மேலான பெரியார் தகவர்களே நான் கல்விக்கு விரோதம் அல்ல தாராளம் கல்வி கற்க பெண் சிறம்ப குடும்பம் அறிஞர் மீதான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதனால கல்வி அவர்களே தேவையான பெண்கள் நிர்வாகம் செய்யலா பெண்கள் ஆட்சி செய்யலாஸ் வரவேற்கல்ல நாங்கள் பார்க்கணும் பெண்களுக்கு எது தேவையோ இப்ப சமீபது இல்ல எங்களை பிள்ளைக்கு எப்படியும் எல்லாத்தையும் தெரியும் okay. அவ பேயிட்ட இட்லி ஹோஸ்ட் அனுப்பி கேங்க. அவ பேயிட்ட pizza சையரத்தை பரிசிட்டு வந்தீங்களா? அவ பேயிட்ட பன் கேக் பரிசிட்டு வந்தீங்களா? அவ பேயிட்ட ஐஸ்கிரீம் சேக் பரிசிட்டு வந்தீங்களா? pizza டேவி சாப்பிட்டு கொண்டீப்பாங்களா? அந்த சப்மேரிய டேவி சாப்பிட்டு கொண்டீப்பாங்களா? வீட்ல 얘네 சாப்பாடு என்னால பரிச்சிடுங்க. நான் போன வருஷம் மோடி சிப்போ இருந்த நேரத்துல ஜமாத் தப்போ இருந்த நேரத்துல ஒரு சகோதரரை சந்திச்சேன் அவங்களோட மகன் ஒரு ஆத்மையா சொப்புல வேலை செய்யும் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்சையே நீங்க எங்க படிச்சீங்க நான் கேரளா திருவனந்தபுரத்துல படிச்சேன் எங்கெங்க படிச்சீங்க அவர் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் இது இது எல்லாம் செஞ்சேன் நான் கேட்க உங்களுக்கு திட்டத்தட்ட எவ்வளவு செலவழிஞ்சிக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் எங்களுடைய படி நாணயப்படி பதினைஞ்சு லட்சம் செலவழிஞ்சு நான் கேட்டேன் நீங்க பதினைஞ்சு லட்சம் செலவழித்து படிப்பீங்க இந்த ஆத்மையா சொற்க எழுதுகா முதல்ல நாங்களும் பிரேம் பண்ணணும் எங்கட மகனை இதுல நான் போட போறேன் எ மகள எதிர்காலத்துல என்ன செய்ய போறேன் நாங்க யோசிக்கணும் ஆனா மார்க்கத்தை அதுல நாங்க விட்டு உடையல அங்க நுண் முஸ்லீமும் வராங்க பௌந்தர்களும் வராங்க கிறிஸ்தவர்களும் வராங்க அவர்களோட கரட்ட விட்டா அங்கே இதுவாக யோசிங்கப்பா இந்த காலத்தில் உள்ள யங்ஸ்டர் இந்த ஆண்கள் பெண்கள் அந்த இஸ்லாம் அல்லாதவர்கள் அவட பேச்செல்லாம் அவங்க நேற்று இரவு பார்த்த படத்தை பத்தி நேற்று இரவு எங்கெங்க வெப்சைட்ல போனாங்களோ அத பத்தி நேற்று முன்னால் அவர் சிலவேளை கெட்டு விடுவார் அதனால தங்க சொன்னாங்க ஒரு மனிதனை நீங்க எப்படி பார்க்கணும் அவனை கணக்கெடுக்க அவனுடைய நண்பனை வீட்டில் நண்பன் இருப்போர்களுக்கு சரியா அது சம்பந்தமான அறிவியல படித்த மனுஷன் அல்லது ஒரு ஆயுஷ கேட்கிறது எங்களை எதிர்காலம் எங்க என்ன செய்யும் எங்களை என்ன செய்யும் தேவையான என்னென்ன போல் ஒரு பெண்ணுக்கு எது தேவை நீங்க பல வருஷம் படிக்க வைத்து கடைசியில வந்துட்டா காலமெல்லாம் கணவனுக்கு செதுமத்தல் செய்யணும் சரி அவர் படிப்பதை கொண்டு ஒரு வகையான லாபமும் இல்ல அப்ப நீங்க செலவழிச்சு அந்த ஒன் மில்லியன் அந்த டூ மில்லியன் வேஸ்டா இல்லையா ஆஹ் வெளி தேவையான படித்து கொடுங்க நான் எல்லாரும் சொல்லல ஆனா படிப்பதற்கு போற நேரத்துல அவள் தனியா போயிடா மகரமான ஆண்களோட போகணும் அங்க இருக்கிற நேரத்துல ஆண்களுடன் தலை அவள் தனியா இருக்கணும் அவள் பாரு நேரத்துல அவள் மகரமான ஆஞ்சோலியோட திரும்பி வரணும் ஆனா இந்த சென்னை நடக்குது அநேகமானவங்க சரியானவங்க போறாங்க இந்த சி சிலவங்க கைவரோட வேளாண் செரியார் கடை சகோதர்களே இஸ்லாமியர் அவராக இருக்கலாம் நம்ப இஸ்லாம் என்ன சொல்லுது மகரம் அல்லாத வேற யாரையும் நம்பேலா நீங்க சில வேண ஒரு டிரைவரோன்னு போட்டு அனுப்புவீங்க சில ஒரு ஆட்டாலை புடிச்சு அனுப்புவீங்க அவங்க தனியா புகையா வேளாண் தாய்மார்களை சகோதரிகளே இன்றைக்கு நாங்க கொழும்புகள்ல பார்க்கலாம் சில பீச்சுகள்ல சில கடற்கரைகள்ல அதே மாதிரி சில அதாவது இன்னும் மக்கள் எல்லாம் கூட கூடிய சில அங்க பார்த்த ஸ்டாஃபை கட்டி கொண்டு போட்டுக்கொண்டு மேலான தாய்மார்களை சகோதரிகள் அதை பார்த்து போட்டு ரொம்ப கவலையாக இருக்கு ஒன்று ஒன்றும் இல்லாம செஞ்சாஸ்லீம் இஸ்லாமிய அடையாளத்தோட சகாதசர வேலைகள் ஈடுபடுறாங்க காரணம் என்ன அதற்கு தாயும் தந்தையும் கொடுத்தது படிப்பு என்ற வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு அவளுக்கு நாங்க புல் ஃப்ரீடம் அவளுக்கு புல் தோன்றம் கொடுத்ததுனாலதான் எங்களை சமூகம் கீழறிஞ்சு கொண்டு போகுது இன்னைக்கு வேற இடத்துல நாங்க பார்க்கலாம் போறாங்க இன்றைக்கு நிறைய இடங்கள்ல சிப் போறாங்க அந்த சிப்பில ஆண்களும் பெண்களும் உண்டாசை கொண்டு போறாங்க மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போறாங்க எப்படி அனுப்புறது நாங்க நான் இங்க தங்குறாங்க எந்தெந்த இடங்களுக்கு போறாங்க யார் யாருடன் பணசுறாங்க பதினைஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் இங்க கட்டு காது காத்திருப்பீங்க ரெண்டு நாள் அவர் கட்டை இறந்து வர வாய்ப்பு நாங்கள் க்கொணும் நாங்கள் நடக்க போகுது தாய்மார்களை சகோதரிகளே என்ற இன்றைக்கு மேற்கத்திய நாகரிகம் முழு உலகத்துல வேக பரவி கொண்டு போகுது இல்ல ஞானமும் இல்ல ரோஷமும் இல்ல சர்வ சாதாரணமான ஆண்கள பெண்களை இரண்டரை கலக்க வச்சு அவர்கள் கலந்து பேசுறத பெரிய ஒரு நாசரிகமாக கருதக்கூடிய காலம் பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே அதனால படிப்போம் கோஷ நாங்க முடிவு செய்வோம் மார்க்கத்து அடிப்படையில படிக்க வைப்போம் மார்க்கத்திற்கு தவறான முறையில போற வழியில பார வழியில படிக்கக்கூடிய இடங்கள்ல எந்த தவறும் நடக்காது நூற்று நூறு முழு சுத்தரவாதம் இருந்தால் பரவாயில படிக்க வைக்கலாம் வேதான தாய்மார்களின் சகோதரிகளே அதனால ஒன்று மறைந்திராலத்தில் இன்னும் எல்லாம் உலகம் வேகமா போய் கொண்டிருக்கிறது மகனுடைய படிப்புக்குறோம் முழு துணியாவும் அந்த பேஸ்புக்ல அந்த டிவிசேர்ல அதே மாதிரி வெச்சுரையும் அதுக்குள்ள போன உண்டா சில வேலை தனமன மனைவியும் தூங்கிடுவாங்க மகன் தூங்குறது ராகு மூன்றரை மணிக்கு மகள்ீங்க குடும்பம் சீரழிஞ்சிருக்கிறது திருமணம் முடித்த ஆண்கள் வேற பெண்களோட தொடர்பு திருமணம் முடித்த பெண்கள் வேற ஆண்களோட தொடர்பு திருமணம் முடித்தவங்க திருமணம் முடிக்காத பெரியாசிரை சகோதரர்களே அவங்களோட கல்விக்கு தேவை கம்ப்யூட்டர் தேவை இன்டர்நெட் தேவை அப்படின்னா நீங்க அவங்களோட ரூம்ல அவங்களோட வீட்டுடைய மெயின் ஹால்ல வைங்க அவங்க எப்பவும் உங்களோட பார்வையில் இருக்கணும் கொஞ்சம் உம்மா பாப்பாவும் தெரிஞ்சிருக்கணும் சரியான அவர் வேற ஒரு புரோகத்தை பேசிருவாரு வேற ஒரு பாஸ்வேர்ட போட்டிருப்பாரு வந்து உடனே அதை மாற்றி விட்டுருவாரு உமா பாப்பா கொஞ்சம் தெரியணும் என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கிறாரு அடிக்கிறாங்க அந்த உரிய பாப்பாக்கு தெரிய விளங்காது எங்க நடந்த ஒரு உண்மை எனக்கு சொல்லும் பெரியதான் இருக்குது எங்களை கொழும்புல உள்ள முக்கியமான ஒரு ரெஸ்டோரன் அந்த ரெஸ்டோரன் ஓனர் எங்கள்கிட்ட சொன்னார் முக்கியமான ஒரு இஸ்லாமிய ரெஸ்டூரண்ட் உண்டு ஒரு நாலு பேர் ஒரு ரெண்டு ஆண்களும் ஒரு ரெண்டு பெண்களும் அங்க வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இப்ப அவ அந்த பொம்பளை பிள்ளைக்கு கோல் ஒன்று வருது இப்ப அவரையும் பேசுறான் உமா நீங்க வரவான என்ற இன்னும் உடல்ல நீங்க வந்தா வெளியில ரோட்ல நிக்க வேண்டி வரும் உமா நான் உங்களுக்கு கோல் பண்ணுவேன் என்றா வெளியில நீங்க சரியில்லை ஆண்கள் எல்லாம் போற வார வழி இன்னும் நினைக்கிறேன் அதனால நான் கோல் பண்ணும்போது உமா நீங்க வாங்க சொல்லி போனை வெச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சது கடைசியில போற நேரத்துல இப்ப தர உமா இப்ப நான் வெளியில வர போறேன் நீங்க சரி ஸ்கூல் கேட்டுக்கு வாங்க சொல்லி அவள் அவசரம் ஒரு போறாங்க உம்மார நம்பி எங்கட மகன் உண்மை சொல்றா எங்கட பெரிய ஒரு படம் தோட்டி கொண்டு ஈக்கரா ஆனா உம்மாவையும் பாப்பாவையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாங்க மேலான தாய்மார்கரே சகோதரிகளே அதனால நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம் எங்க காலம் ரொம்ப பயங்கரமான காலம் நீங்க அவங்களுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்துக்கிறீங்களா அந்த மொபைல் போனை நீங்க செக் பண்ணணும் அவங்களுக்கு வரக்கூடிய மைல்களை செக் பண்ணணும் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மைல்களை செக் பண்ணும் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்ட வளர்த்த எங்களை சொத்து நான் உயிர் உயிரா நேர்த்திக்கிற குழந்தைகள் அவங்க செத்து போக கூடாது அதுதான் எங்களோட எல்லாரையும் விருப்பம் ஏதான தாய்மார்த்தை அதனால படிப்பு என்ற பதத்தை வச்சு கொண்டு கேட்கறது எல்லாத்தையும் நாங்க கொடுக்க கேட்கிற இடங்களுக்கு எல்லாம் அனுப்பியதா அவங்களோட வீட்டுல அந்த கூட்டம் எங்களோட வீட்டுல இந்த பங்கன் எங்க வீட்டுல இந்த பங்கன் அது முஸ்லீமா அது நுண்முஸ்லிமா அல்லது கிறிஸ்தவராந்து பார்க்கணும் எந்த நாங்க நுண்முஸ்லிமோட பழக வேண்டியது நூற்றில ஆயிரத்தில ஒன்று முஸ்லீமோட படகினாலும் அவங்களுடைய பாவமும் புண்ணியமும் தெரியா ஹலாலும் ஹலாமும் தெரியா என்னை நிறைய நண்பர்கள் சொல்லிருக்கிறாங்க சில பெரிய பேமஸ் கம்பெனி வேலை செய்யறாங்க அந்த பேமஸ் கம்பெனியுடைய சில முக்கியமான இவர் குடிக்கிறார் ல கடந்து வைக்கிங்க அவங்களுக்கு அறாமும் தெரியும் புண்ணியமும் தெரியாது போராண்டாலும் எந்த செமினாருக்கு போராண்டாலும் எந்த கிளாஸ்க்கு போராண்டாலும் உமாவுக்கும் பாப்பாவுக்கும் தெரியும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க அங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்க அங்கிருந்து வர எவ்வளவு நேரம் வேளாண் தாய்மார்களே சகோதரிகளே அதனால இந்த கல்வி விஷயத்துல ஆமா நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரம்பேன் உணவுடைய விஷயம் அதுவும் எவ்வளவு பக்குவமோ பேர்களோ அதே மாதிரி தான் கல்வியுடைய விஷயம் அதுலேயும் இருக்கணும் நாங்க எங்களை மாற்றிக் கொள்ளணும் நாங்க எங்களை தெரிவித்து வீட்டுல ஜீனுடைய சூழல் இருந்தா தான் அதற்கு தோதுவா நம்முடைய மகள மகன அதே அதற்கு தோதுவா அதே அமைப்பு அவர்கள் ஆரம்பிப்பாங்க அதனால் நாங்களும் வீட்டுல தாய்மார்கள் மாறணும் பெற்றோர்கள் மாறணும் ஜீருடைய சூழல என்ன செய்யணும் அவர்களை வளர்க்கணும் என்பதிலே வழிகாட்டி என்ன செய்யணும் அவர்களுக்கு எப்படி கல்வி நடவடிக்கைகளை அவர்களுக்கு என்னென்ன உணவுகளை கொடுக்கணும் அதற்கு பின்னால அவர்களுடைய பருவம் அவர்களுடைய இளமை பருவம் இருக்கிறது அது டேஞ்சரான பருவம் அல்லாஹுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ஏழு பேர்களுக்கு நிழல் கொடுப்பான் அது ஆக முக்கியமான ஒரு அல்லாஹுடைய ஐபாதத்தில அல்லாஹுடைய மனசத்துல தன்னுடைய வாலிபத்தை வாலிபர்கள் அவர்கள் படிக்கிறாங்களா நம்முடைய பெண்மணிகள் அவங்க படிக்கிறாங்களா அதை நாங்க அதற்கு பின்னால அவர்களுடைய திருமணத்துடைய அந்த தகமை வருது திருமணத்துடைய அந்த தகுதி ஆற்றல் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த திருமணங்களை நாங்க முடித்து வைக்கணும் ஏன் எங்களை பெற்றோர்கள் இருக்கிற ஒரு பாரிய தவறான கண்ணோட்டம் தான் பெண்களை எப்படி குமரான் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்களை குமரம் தான் யாராவது ஒன்னு கேட்டா நான் எங்க வீட்டுல குமரிக்கிறது குமர வீட்டில் எப்படி போறதுள்ள குமரன் இல்லையா அவனுக்கு தேவை இல்லையா பெண்ண கூட ஆண்களுக்குத்தான் தேவை கூட என் போறாங்க படகுலோட பழகுறாங்க அவங்களோட பெண்களோட நடமாட வேண்டிய சட்டம் பெண்களோட பேச வேண்டிய சட்டம் இந்த சில பெற்றோர்கள் அந்த நேரத்துல சுயநலவாதிகளா மாறுறாங்க ஆஹ் எவ்வளவு சுருக்கா கல்யாணம் முடிஞ்சு கொடுத்தா இவரு இப்ப மனைவிய பாக்க ஆரம்பிச்சிருவாரு அவருக்கு கீழார பேசிடுவாரு பாப்பா கவனிக்க மாட்டான் உம்மாவை கவனிக்க மாட்டான் உம்மா பார்க்க மாட்டான் பாப்பா பாக்க மாட்டான் இந்த கெல்லை மகனுக்கு வயசு ஆனா மாட்டாள் திருமணத்திற்குள்ள எல்லா தகமைகளும் இருக்குது திருமணம் முடிச்சு குடிச்சா அவன் நல்லபடி செமிதி லைஃப கொண்டு போவான் உடனுடைய தகுதிக்கு ஓரளவு சம்பாதிக்கிற வசதிக்கு செலோக பாக்குறது சொந்த ஊடு சொந்த ஒரு சகோதரிகளே பெரியார்களே சகோதரிகளே அதனால திருமணத்துடைய சொல்லிக் கொள்வாரு குழந்தை பிறந்ததோடு என்ன செய்யணும் அதற்கு பின்னால் உதவிக்கிறது அதற்கு பின்னால் படிக்க வைக்கிறது படிச்சு முடிச்சதுக்கு பின்னால ஜொம்புகள் ஆண்கள் ஜொப் செய்யறது பெண்கள் ஜொப் செய்யறத இஸ்லாம் ஒரு நாளும் வரவேற்கவே இல்ல சமீப காலத்துல மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி பெண்களும் ஜொம்புக்கு போறாங்க பெண்களும் வேலைக்கு போறாங்க ஆனா மேற்கத்திய நாடுகள்ல இப்ப கவரப்படுறாங்க மேற்கத்திய நாடுகள் உள்ள பிறக்க கூடிய அநேகமான குழந்தைகளுக்கு தாய்ப்பாசம் இல்ல சண்டை பாத்தம் இல்ல ஏங்க அந்த குழந்தைகள் வளர்றது போறது பாப்பாவும் பராமரிப்பு நிலை நீக்கும் பதினைஞ்சு பதினாறு வயசானதோட எந்த அளவுக்கு நீங்க லண்டன் அமெரிக்கா போட்ட பகுதியில பாப்பா மண்டே இறக்கிறாரு சொல்வாரு சண்டே நீங்க சண்டே தான் அந்த அஞ்சு வைக்கிறது பாப்பா உடைய சடலத்தை அவர அடக்கல் அல்ல அவரை பத்தரிக்கள் அல்ல ஒரு நாள் தீவு கூடவன் தயார் இல்லை பாப்பாவ சந்திக்க பாசஸ்டே உமாவை சந்திக்கிறது வருஷத்துக்கு மதஸ்தே இடையில போய் சந்திக்கிறது பாசத்தோட கொட்டி வளர்க்கங்க உமாவும் வேலைக்கு போனாங்க பாப்பாவும் வேலைக்கு போனாங்க பிள்ளைய வேற இடத்துல பராமரிப்புல பராமரித்து வளர்த்தாங்க அந்த தாய்ப்பாசம் இல்ல இப்ப மேற்கத்திய நாடுகள் உள்ளவர்கள் இப்ப கை சேரப்படுறாங்க நாங்க தவறு செஞ்சிருக்கோம் உண்மையில குழந்தைகளை பெற்றோர்கள் தான் வளர்க்கணும் தாய் தான் வளர்க்கணும் வளர்க்கணும் இப்ப அவங்க கை செய்த பண்றாங்க மேற்கத்திய நாடுகள்ல திருமணம் முடிக்கிறதுல சிக்ஸ்டி பெர்சென்ட் டிவோர்ஸ் முடியுது ஏன் டிவோர்ஸ் இப்ப கடவுளும் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஆகப்பிரிய பிரச்சனை என்ன மனைவி துறையில கட்டுப்படணும் நீங்களும் நானும் பரிசயிக்கிறேன் நானே நம்ம கற்றுப்படணும் நானே நேச கேட்கணும் நானே நமக்கு ஒளிபடணும் சொன்னது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் அவர்களின் அது மாத்திரமல்ல ஓபிமா அம்போவின் அம்பாரி அந்த ஆண்கள் தன்னுடைய பணத்தினருக்கு அந்த பெண்களுக்கு செலவரிக்கிறதுனால தான் இவர்கள் நிர்வாகம் செய்யறாங்க மேற்கத்திய நாடுகள்ல ஆண்கள் பெண்களுக்கு நடவடிக்கள் பார்ட்னர் நான் நேற்று நுழைந்த முடிவு இஸ்லாமத வரவேற்பல்ல இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன பெண்களை நீங்க சம்பாதிக்க அனுப்பினது பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியது மேல அதாவது நாடுகள்ல போயிட்டு அல்லாஹு அப்பர் எங்களால சொல்லேலா செயல்பாடுகளை எங்களால பயங்கரமான பாவங்கள் ஈடுபட்டு பணம் வந்துட்டா உமா பாப்பா பெரிஷா பேசுறது எங்களை மகள் குவித்துல எங்களை மகன் சௌரியலான பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே இதெல்லாம் வந்தது பெண்கள் சம்பாதிக்க பேசிட்டா சம்பாதிக்கணும் ஆண்கள் கஷ்டப்படணும் ஆண்கள் உடைக்கோணும் பெண்களை வீட்டுக் கொள்ள வைங்க குழந்தைகளை பராமரிக்க வைங்க அவர்களை ஓதவைங்க படிக்க வைங்க தேவையான கல்விகளை கற்க வைங்க இஸ்லாமிய முறைப்படி அவர்களை வாழ வைங்க ஆனால் சம்பாத்தியம் இஸ்லாம் வரவேற்க பெண்கள் சம்பாதிக்கிறத அதனால ஆண்கள் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதுக்கு பின்னால் அவங்களோட திருமணத்துடைய காலம் வந்திருக்கு அதை பத்தி தான் பேசுவோம் வந்தேன் கரை அந்த பெற்றோர்கள் அதெல்லாம் அவங்க அவங்க சுயநலபாதியா இருக்கிற அல்ல மகனுடைய திருமணத்துடைய கைன்பாடுதா மகனுடைய திருமணத்துடைய கைன்பாலுதா அழகான ஒரு இடத்துல பார்த்து அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தை முடிஞ்சு வைச்சோம் அண்டா அவர்கள் ரெண்டு பேரும் அவங்களோட பாதுகாத்துக் கொள்வாங்க எல்லாத்தையும் அதிசரிப்பட வருது ஒருவன் பருவ வயதை அடைந்து திருமணம் முடிப்பதற்குரிய சகல வசதி வாய்ப்புகளையும் பெற்று அவன் திருமணம் முடிக்காமல் அவன் அந்த பாவத்தில் ஒரு பகுதி அந்த பெற்றோர்களை போய் சேரும் அல்லாஹா போ அதனால திருமணத்துடைய காலம் வருதா ஓரளவு ஒரு சின்ன வீடோ கூலி வீடோ அவனுடைய நடத்துவது தேவையான ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சுருங்கமா சொன்னா திருமணமும் இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் செய்யணும் நதி அவர்கள் சொன்னார்கள் பெண்ணை நான்கு விடயங்களுக்கு திருமணம் முடிக்கப்படும் அவருடைய பணத்திற்காக ஒளிங்க அவருடைய அழகிற்காக ஒளி அசபிகா அவருடைய முடிப்பாங்க மேற்பட்ட இந்துக்கள் குளம் கோச்சரம் ஜாதிய பார்ப்பாங்க கிறிஸ்தவர்கள் பணத்தை பார்ப்பாங்க கிறிஸ்தவர்கள் அழக பாப்பாங்க இஸ்லாம் என்ன சொல்றது நீங்க தீர்காரியத்தான பெண்ண நீங்க தெரிஞ்செடுங்க அழக பார்க்க வேணாமு சொல்லல்ல உங்களுடைய குலம் சொல்லுற செமிதியை பார்க்க வேணாமு சொல்லல அவர்களுடைய செல்வம் வேணாமுக்கமாக வைக்காதீங்க மனைவியை பார்க்கல முதலாவது பார்க்கறது அவங்க சொத்து என்ன அவங்க செல்வம் என்ன அவங்களுக்கு என்னென்ன வருமானம் அவங்களுக்கு எங்கெந்த காணி பூமிகள் அவங்க சொத்து செல்வங்கள் என்ன அவங்க செமிதி பேக் என்ன ஒரு ஆசைப்படுற எப்படியாவது குடும்பத்தில் எப்படியாவது அந்த குடும்பத்து சம்பந்தம் எடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சு முன்னாலும் இருபத்தி அஞ்சு வருஷத்திற்கு முன்னால பெரிய பேமஸ் அந்த காலத்துல அந்த எங்கடைய நாட்டுல நான் சொல்ல ஆமா கார்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்திற்கு முன்னால அந்த மாதிரி கார்கள் தான் இருக்கும் ஒரு ஊர் இல்லாண்ட ஒரு ஒரு கார் ரெண்டு கார் தான் இருக்கும் அவங்க எடுக்கும் போறது காரைத்தான் இப்ப அவங்களையே நான் பாக்கிறேன் சிசிபி பஸ்ல டிக்கெட் எடுக்கும் இல்லாம இருக்கிறாங்க சிலர்கள் வாங்கி கொண்டு ஒரு கால சட்டத்தில் வாங்கி டீசல் பெட்ரோல் அளிக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அதனால வெறும் குளம் போச்சலத்தை மட்டும் பார்க்கவானாம் பணத்தை மட்டும் பார்க்கவானாம் அழகை மட்டும் பார்க்க வேணாம் நான் அடிக்கடி சொல்றதைத்தான் ஒவ்வொரு திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களும் அவங்க வீட்டுல அவரும் அவங்களோட உமாவும் பாப்பாவும் சொல்றது வீட்டுக்கு வார மருமகள் என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அவள் இப்படி சீமா இருக்கணும் அவள் இப்படி நிறம் இருக்கணும் அவள் இப்படி அவளுடைய லட்சங்கள் எல்லாம் இருக்கணும் முதல்ல மாப்பிள்ள அவரை பத்தி பார்க்கணும் ஏந்த அழகா ஏந்த லட்சம் என்ன எந்த படிப்பு அவர் அவரை பார்க்கிற ஆனா எல்லாரும் இருக்கும் எங்க வீட்டுக்கு வர மருமகள் இப்படி இப்படி எல்லாம் நீக்கணும் அவங்களும் நல்ல அடிப்படையில் இருந்தால் வார மருமகள் இப்படி இருக்கிறது எதிர்பார்த்த பரவாயில்லை இவர்கள்ட்ட பல குறைகளை வைத்துக் கொண்டு இல்ல மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதனால சொன்னாங்க நீங்க முதலிடம் கொடுங்க முக்கேஷம் கொடுங்காரியத்தான ஒரு பெண்களுக்கா திருமணம் முடிச்சுங்க அவர்களை அழிவிலே கொடுக்க எங்களை நாட்டுல கே இடங்களை நாங்க பார்க்கலாம் ஒரு மாப்பிள்ள அவர் சாதாரணமானவரே அவருக்கு வந்த மனைவி ரொம்ப அழகானவள் எல்லா தகுமையும் ஆற்றல்கள் உள்ளவள் ஆனால் கொஞ்ச நாள் கோரிச்சுக்கு பின்னால் அவள் பார்க்கிறார் என்னுடைய பொருத்த வேறொரு கணவனை தேட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அவர்களுடைய பணம் அவர்களை பாதத்திலே அவர்களுடைய சொல்லிவிட்டு சொன்னாங்க இருக்கிறார் அவர் துண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார் கருப்பு நிறம் உள்ளவராக இருக்கிறார் அவர் தாரியத்தான பெண்ணாக இருந்தார் அவர் தான் பெண்மணி என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நபி சொன்னதோட மட்டுமல்ல கலை மகள் அவரது அவர்களுடைய திருமண பேச்சு மதீனாவோட வருது அதர தபு எல்லாம் கேட்கிறாங்க யார சூழலா பாசிமாவை எனக்கு முடிச்சிட்டாங்க அதற்கு உமர் ரவி கேட்கிறாங்க யார சூழலா பாசிமாவை எனக்கு முடிச்சிட்டாங்க நபியவங்க சொன்னார்கள் நவியவர்களை விட இரண்டு வயது குறைவு ஹதரத் அபு பக்கர் ரவி அல்லா அவர்களுக்கு அதை விட ஒரு ரெண்டு மூணு வயது தான் குறவுத் அமர் ரஃபி அல்ல அவர்களுக்கு யாருக்கும் ஓகே பண்ணல அலி ரஃபி அல்லாஹானு அவருடைய வீடுகளுக்கு அடிக்கடி ஒரு பெண்மணி வந்து போவாள் அந்த பெண்ண அந்த பெண் அலி சார் சொன்னாங்க அலி நிறைய பேர் பாக்கியமா கேட்கிறாங்க நீங்களும் போய் பார்த்தீமா பெண் கேளுங்களேன் அதற்கு காலியை தான் சொன்னாங்க நான் நதியுடைய மகாத முடி கேட்க என்ன அதிகரையாக தான் அவனு சொன்ன வீடையில் சொந்த தொழில் இல்ல சொந்தமா வியாபாரம் வற்புறுலின் காரணமாக அதரத் அழிவியல் தாழ்மோ நவியுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள் நவியர்கள் சகாபாக்களோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் பெண் கேட்கத்தான் வந்தார்கள் அதரத் அலி இறவியல் தாழ்மோ ஆனா நிறைய சகாபாக்களை பாதி அவங்க விக்க பத்து மந்தப்படி நபி அவங்களுக்கு முன்னாலම दुकानங்க கொண்டார்கள் நபி அவர்களே ஹजरत அலியா பாக்கி கேட்டாங்க அலக आजा யா ali ali நினைதாலும் தேவ விஷயமா வந்தீங்களா ஜித லல்லக ததுபு பாத்திமா என்னோட மகள் பாத்திமாவ பென்கேட்டவா வந்தீங்க ஆ மீ யா ரசூலல்லாஹ் நான் பாத்திமாவ பென்கேட்டதன வந்தேன் நபி அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான் ali என்னுடைய மகள் மகர் கொடுக்கிறது மிக முக்கியமான ஒரு சஹாதி இந்த காலத்திலோட யங்ஸ்டர் சொல்ல மொபைல் போன் எடுத்துக்கொண்டு முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்து போன் கேப்ளை ஏதாவது பொருளவு இருக்குதா யார சூழல்ல பொறுமதியான பொருள் ஒன்றுமே இங்க நம்ப அவர்களே கேட்கிறாங்க உங்கள்ட யுத்தத்துக்கு பாதிக்கிற ஒரு கவசம் இருக்கு அந்த கவசம் இங்க யார சூழல்லா இன்னஹால கவசம் ஒத்தமி ஒரு விவாதத்தில வருது நாலு திருஹம் பொறுமதியான கவசம் வேறொரு விவாதத்தில வருது நானூறு திருஹம் பொறுமதியான கவசம் சொன்னாங்க யார சூழலா அந்த கவசத்தை வீட்டு நான் என்ன செய்ய இப்பொழுது நம்பி அவர்களுடைய பாருங்க நபி அவர்களுடைய அவர்களுடைய உங்கள்டையும் நூற்றுக்கு நூறு அமல் வருவதற்கு செய்யணும் அதற்கு சூழல்லாக அவர்கள் கேட்டாங்க அவங்கள்ட என்னது யார சூழல்தான் பொருளாக ஒன்றுமே இல்லை அந்த ஒரே ஒரு கவசத்தை தவிர அது ஒத்தமி கவசம் எப்பொழுது நபி அவங்க பாக்குறாங்க அலி ரவி அவருடைய தீவ் காரியத்தான தனியாங்க என்ன கொடுக்கணுமோ அதற்கு ஏற்பாடு நாற்பதற்கு மேற்பட்டவர்கள் நபியுடைய படுக்கையில படிச்சீங்க அவங்க சாப்பிடுகள் வந்து நீங்க கட்டம் இல்லையா நேற்றிரவு சொன்னார்கள் நிம்மதியா தூங்கின மாதிரி என்னுடைய ஒரு நாளும் தூங்கியதே இல்ல ஒரு பயன் இல்லையா எனக்கு என்ன பயன் சொன்னாங்க நபி மதீனா போறவே சொன்னாங்க நடக்கும் அதற்கு இஸ்ராயல் ரூகா வாங்குகிறாரு என்னுடைய நபியவர்கள் சொல்லி நான் முன்னால போறேன் நீங்க பின்னால வந்து சந்திப்பீங்க இந்த அளவுக்கு அல்லாஹு மீது நம்பிக்கை அல்லாஹுடைய நபியின் மீது நம்பிக்கை உறுதியாக இருந்தாரு சொன்னாங்க அலி அந்த நாலு கிரகம் பொறுமதியான கபசட்ட மகாராக என்னுடைய பாத்தியமா உங்களுக்கு நான் முடிஞ்சு தந்துடுறேன் அதர சாலை ரவி சொல்லுவாங்க நான் பாத்தி மாவா முடிஞ்சிட்டேன் வலிமா ஒரு ஆட்ட இந்த ஆட்டையாவது சமச்சிடையிலும் ரொட்டி கூட மாவு கூட இல்ல அன்சாரி சஹாபா்கள் கொஞ்சம் சோழம் மாவை சேர்த்து எனக்கு தந்தாங்க அந்த சோழம் மாவால ரொக்கி இந்த ஒரு ஆடு அரிசி சமைக்கப்பட்டு யாருடைய வலிமா பாத்திமாவுக்கு யாராவது நோவினை கொடுத்தால் எனக்கு நோவினை செய்த மாதிரி என்று சொன்னாங்க அந்த பாத்திமாவுடைய நிகா ஐச்சாங்க ஏன் நவீனம் கொடுக்க முடியாதா மதியினால் ஒரு சகாபி அதான் அழற்றிக் கொள்ளல்ல வலிமாவுடைய இந்த வேலை மருமகனுடைய வேலை அவருக்கு வசதி கொடுக்கட்டும் இல்ல ஏதாவது செய்து கொள்ளட்டும் பிடிச்சாங்க அதரஸ் பாத்திமா ரபி அல்லாமனு கூறு தந்தார்கள் திருமணம் முடித்த வேலை எங்க வீட்டுல கடுமையான குளிர் மதியனாவுல ஆனா அந்த இளவு எங்களை போற்றும் இல்லை என்னுக்கும் கடும் குளிர் என்னுடைய கணவனுக்கும் கடும் குளிர் முழு வீட்டை சுற்றி பார்த்த முண்டா ஒரே ஒரு போர்வ இல்ல என்னுடைய கணவன் கடவு தொன்று கொண்டு வெளியில போராண்டா உள்ள ஒரு சாக்குண்டை அந்த சாக்களைத்தான் நாங்கள் பகடையில ஒட்டஹத்திக்கு தீவி போடுவோம் வழியே இல்லை அந்த சாக்கை கட்டி எடுத்துக் கொண்டு வந்து அந்த இரவு நானும் என்னுடைய கணவன் ஆரம்பிக்கொண்டாங்க இஸ்லாமிய உறுப்பினர் சமீப்பு காலங்களை நாங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஓடி வந்துட்டாவே அவருக்காவாமே பிள்ளையோட வந்துட்டாவே அனுப்பி வச்சிருக்காமே அடிமையப்பட்டது என்ன அந்த நிக்காக எல்லாம் விரும்புகிற மாதிரி செய்யல அதிலே தாய்மார்க சகோதரிகள் தந்தெடுக்கணும் இப்படி அலங்கரிக்கணும் அவங்க எங்களை வற்புறுத்தலாக வழி இல்ல அவங்களுக்காக எத்தனையோ ஆண்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க மேலான தாய்மார்க்கரை சகோதரிகளை ஊர் உலகத்துக்கு முறைப்படி நாங்கள் செஞ்சு அவர்களையும் நல்ல வைக்கணும் இது ஒவ்வொரு தாய் தந்தியுடைய கடமை அதற்கு பின்னால் இருக்கிற கடமைகள் எங்களுக்கு நேரம் இல்லை திருமணம் முடித்து கொடுத்துட்டோம் எங்களை வேலை முடிஞ்சிருக்க அதற்கு பின்னால் அவர்களை கண்காணிக்க உமாட்ட சொல்ற எது சமூகத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை தான் இன்றைக்கு மாப்பிள எல்லா குறையும் வந்து மகள் கும்மா சொல்றது மகள் வந்து மனைவியில் உள்ள எல்லா குறைகளையும் அவர் மாற்ற சொல்றது குறை உள்ளவன் தான் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நடக்குது நீயும் பணி போதான தாய்மார்களை சகோதரிகளை திருமணத்திற்கு பின்னாலும் இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கோமோ இஸ்லாமிய முறைப்படி வாழுவோமோனும் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை மாற்றிக் கொள்ளுவோமோனும் நான் மீண்டும் கூறுகின்றேன் இது ஒரு கிருஷ்ண ஒரு பேருக்காக வந்த மாதம் வந்து கொண்டிருக்கிறது தனியாக நிப்பாட்டப்படுவேன் வாழ்வை ஏற்படுத்தி சொல்ல எல்லாம் இஸ்லாமியான்கள் பெண்களுடைய சாங்குலி மன்னிப்பாயா சார்லா உண்மையில் உன்னுடைய ஜீனின் மீது உன்னுடைய ஜீனில ஒரு ஈரப்பகம் இருக்க பேச்சு தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் சார்லா எங்கள் அனைவர்களையும் புரிஞ்சு கொள்வாயா எங்கள் அனைவருடைய சாங்கொலி மன்னிப்பாயா நாங்கள் எதை கேட்கிறோமோ அதனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நானும் இஸ்லாமியாக இருக்கு வேற யார்ட்டையும் சொல்ல போறது இல்லையா நீ மறைத்ததை போல் அவைகளை மன்னிப்பாயாக அவைகள் தூரமாக்கி வைப்பாயாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை எழுங்கி கொஞ்சம் தொடர்பா அல்லா தான் முழு எல்லோருடைய முடிவு நல்ல முடிவாக கரிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கிட்டு தருவாயா மிக பயங்கரமான காலியா அவர்கள் மோசமாக அவர்களே நல்லவர்களாக அவர்களின் மூலமா எங்களுடைய கண்களை குறிவை செய்வாய் அதற்கு மோசமா எங்கள தலையை குடிய வைக்கிறாரயா அதற்கு மாற்றமா எங்களை சேவலைப்படுத்திக்கிறார்கா நோயாளிகளுக்கு மன்னித்து அருள் பொறிந்தாயோ அவர்கள் நம் அனைவர்களும் செய்து கொள்வாயா எங்கள் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவு ஆக்கி நம் அனைவர்களின் ஜன்னத்திற்கு وفي وقنا عذابا نار ربنا غفر لنا وارحمنا والوالدين ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ربنا ارحمهم كما ربانا صغيرا صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربي رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين اذا قلنا سبحان الله وبحمده سبحان الله اللهم اشهدنا من هاين لا تنصرنا